உங்களின் குழந்தைகளை அவர்கள் தன் வயது ஆகும் சமயம் உங்களின் ஏவுங்கள் அவர்கள் பத்து வயது ஆகும் போது இதற்காக அவர்களை அறியுங்கள் மேலும் அவர்களுக்கு இடையே படுக்கைகளை பிரித்து போடுங்கள் என்று நபி சலுள்ளம் அவர்கள் கூறினார்கள் அபுதாவோ நான்கு ஒன்பது ஐந்து